நண்பர்களே நற்ற ஹரி பாட்ட கதை சொல்லும் நிதி பகுதி இருநூற்றி நாற்பத்தி ஒன்பதை வழங்குவது சென்னை அரவிந்த் ஹேரி டம்பிளோட தம்பி ஹேப்ரஃபாத் அவர்கள் கூட பேசிட்டு இருக்கும்போது ஹாரிக்கு பல உண்மைகள் தெரிய வருது இவ்வளவு நாளா தன்னை இரண்டு மூன்று இடங்கள்ல காப்பாற்றினது ஆப்ரஃபாத் தான் தனக்கு சீரியஸ் சாவதுக்கு முன்னாடி வழங்கிய கண்ணாடி அந்த கண்ணாடி பீஸ் பீஸா வளைஞ்சிச்சு அதுல ஒரு துண்டு வழியா அப்பப்ப டம்பிடோட முகம் தெரிந்துட்டு அந்த முகம் தெரியும் போது அவனுக்கு உதவி வந்தது மேல்ஃபையோட வீட்டில் ஆபத்தில் மாட்டிகிட்டு இருக்கும்போது டாபி வந்து காப்பாற்றினார் அப்படி அந்த டாபி அனுசரித்தது இவர் தான் அந்த கண்ணாடியில் தெரிஞ்ச தம்பளோட அந்த நீல கண்ணாடி போட்ட அதே முகம் இந்த தம்பியோட முகம் அப்படி தெரிஞ்சிருக்கு அண்ணன் தம்பி கீழே இருக்கிற முகம் ஒற்றுமையினால இவன் ஏமாந்துருக்கான் நாயிருக்கு அது மட்டும் இல்லை டம்பில் இருக்கும் அவன் தம்பிக்கும் ஏன் வாழ்க்கையில் நிறைய விஷயங்களில் ஒத்து போல் ரெண்டு பேரோட கொள்கைகள் என்னென்னு இப்போ தான் தம்பி கூட பேசும்போது தெரிஞ்சது அது மட்டும் இல்லை டம்பிள் ஏன் இவ்வளோ நாளாக அவர் உயிரோடு இருக்கும்போதுலாம் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாகவே எல்லோரையும் கலகலன்னு எல்லோரும் கூட பேசிகிட்டு இருந்தாலும் அவர் மனசில் ஏதோ ஒரு மூளையில் ஒரு மாபெரும் துயரம் அவரை கொலையாக கொண்டுட்டு இருந்தது அது என்ன ஏன் இன்றைக்கி கடைசி நாளில் அந்த வாழ்டம் மோட்டோட தூண்டாத்மா இருந்த குளத்தில் இருக்க தண்ணியை குடிக்கும்போது அந்த விஷ்திருவத்தால் அவர் ரொம்ப என்னென்னமோ வளர்னாரு அதுக்கான காரணம் என்ன எல்லாம் அறிக்கை கொஞ்சமாக புரியுது தம்பிடு கிண்டர்வாழ் அவங்க இன்னொரு நண்பர்களாக இருக்கும்போது தகராறு வந்து அன்னைக்கு தம்பிழோட தங்கை அரியான செத்தை அன்னைக்கு அந்த அரியாணையோட சாவுக்கு காரணம் யாருன்னு யாருக்குமே தெரியல தம்பிழர் தம்பி கிண்டர்வாள் வந்து அவங்களோட பர்சனல் இஷ்யூஸ்க்காக சண்டை போடும்போது தம்பி அரியானாக்காக சண்டை போட்டான் தம்பிளர் அவரும் தன் தங்கச்சிக்காக கிண்டல்வாலை எடுத்து ச எதிர்த்து சண்டை போட வேண்டிய சூழ்நிலை வந்தது கிண்டல்வால் தன்னுடைய சொந்த கொள்கைகள் உலக மக்களை அடக்கி வாழணுன்ற எண்ணம் அன்னைக்கு இருந்தனால அதுக்கு எப்படியா டம்பிடுற தன் கூட சேர்த்துக்கிட்டாதான் நம்ம பலம் பொருந்தியவர்களால் ஆக முடியும்னு சொல்லிட்டு அதுக்காக எப்படியாவது தன் தங்கச்சியை எப்படியாவது ஒதுக்கி வச்சுட்டு டம்பிடுற வர வச்சிடணும்னு கிண்டல்வால் முயற்சி பண்ணும்போது அதை தம்பி சிறியா சுட்டி ஆப்ரஃபோர்த் கிண்டல் கோட சண்டை போடும்போது டம்புடுறோம் ரெண்டு பக்கமும் யார் பக்கம் சாயணும்னு தெரியாமல் குழப்பத்தில் அவங்க ரெண்டு மூணு பேருக்கு சண்டை வரும்போது அதை தடுக்க வந்து அறியானா தடுக்க வரும்போது யாரால் அறியானா கொல்லப்பட்டான்னு தெரியல நம்மளால்தான் கொல்லப்பட்டு போமோன்ற ஒரு வருத்தம் நம்மளோட சண்டைப்படும்போது நம்மளோட ஏதாவது ஒரு சாபத்தால் தான் அவள் இறந்திருப்பாளன்னு டம்புள மனசை அரியறின்னு அடிச்சிட்ருந்த ஒரு துயரம் தான் அன்னைக்கு ஒரு வெளிப்பட்டது கிண்டல்வால் தான் தான் எல்லாரையும் அடிக்கிறானு சொல்லிட்டு அவங்களை அடிக்காதீங்க துன்புறுத்தாதீங்க டம்பிள் அன்னிக்கு அலறியிருக்காருன்னு ஆரிக்கு அப்போ தான் புரியுது அப்போ ஹேப்ரஃபோத் தம்ம தாங்கள் ஹாக்ட்ஸ்குள்ளே ஈஸியாக நுழையிறதுக்கு ஒரு வழியை ஏற்படுத்தி கொடுக்குறாரு தன்னோடய தங்கையோட ஃபோட்டோ அரியானா உள்ளே போய் கூட்டிகிட்டு வர மாதிரி ஹேரிக்கு முதல தெரிஞ்சாலும் யாரையோ கூட்டிகிட்டு வர மாதிரி இருக்குது ஹே இவன் உண்மையிலேயே நல்லது தான் பண்ணுறாளா ஆபத்தில் மாட்டி வராளன்னு ஆரிக்கு ஒரே பயம் அவளோட ஹைட்டாக ஒரு உருவம் நடந்து நடந்து வந்துக்கிட்டே இருக்கு வந்துட்டா வந்துட்டா வந்துட்டா மிஸ்டர் அபர்வோத்தங்கள் ரொம்ப ரொம்ப நன்றி எங்களை ரெண்டு பேரை கிட்டதை காப்பாத்திருக்கீங்க இப்ப ஒரு தரை காப்பாத்திருக்கீங்க அப்ப டாபி ஒரு தட அஞ்சு காப்பாத்திருக்கீங்க பைத்தியக்காரான் திரும்பவும் இதே மாதிரி முட்டாள்தனமான வேலைகள்லாம் செய்யாதீங்க மூணாவது இடம் எல்லாம் என்னால காப்பாற்ற முடியான்ன்றத தெளிவா புரிஞ்சுக்கோ அப்படியே ரான் சொல்லும் போதும் ரானுக்கு மனசுல உள்ளது உதவிதான் வருதுன்ற ஒரு நம்பிக்கை தான் வருதுபோத் ரெண்டு தடவை நீ ஏன் போய் சொல்றீங்க காட்டுல நாங்க தனியா இருக்கும்போது அந்த பேட்டர்னஸ் மூலமா அந்த பெண்மான் வடிவில் வந்த அந்த பேட்டர்னஸ் மூலமா எனக்கு கிரைஃபண்டரோட புனித வாழை கொடுத்த நீங்க தானே அறிவு கட்ட இப்பதான் என் பேட்டர்னஸ் என்னன்னு பாத்துல அது ஒரு ஆடு வடிவத்துல போய் இப்பதான் உங்களை காப்பாச்சுன்னு தெரியாது அறிவுள்ள உனக்கு ஆஹ் இப்போ தேச பேசி சமாளிச்சேன் என் பேட்டர்னஸ் அப்ப பாக்கல ஒரே குழப்பமா இருக்கு ஆதான் குழப்பிட்டே இருக்காத வந்த வேலையை ஒழுங்கா பாருங்கடா ஏது அதே இது அது வந்து இது வந்து யார் அஞ்சதுன்னு ராணுக்கும் யார்க்கு சுத்தமா புரியவே இல்லை அப்ப கிரைஃப்ரெண்டோட வாழை எந்த பேட்டர்னஸ் இருந்து கொடுத்தது அது யார் வண்டியா வண்டியா அப்படின்னு அரியான கூட வந்து உருவோம் கத்துக்கிட்டே வந்து ஆரிய கட்டி பிடிக்குது நீ வந்துட்ட இதுக்காக காத்திருந்தோம் நீ வருவ எனக்கு தெரியும் தெரியும் ஏன்டா இங்க வந்து கத்துறீங்க இப்பதான் கஷ்டப்பட்டு இந்த பிணந்து நீங்களோட சண்டை போட்டு எங்களை அணிச்சுக்கிட்டு இருக்கேன் சந்தேகத்தை வந்துரு போறாங்கடா சுமர் நெவில் என்னடாச்சு மூஞ்செல்லாம் அப்படி அடிபட்டு இருக்கு அப்படி ஷாக்குல பாக்குறான் நெவிலோட முகம் அடிபட்டு அவனோட தாடியில எல்லாம் பயங்கரமா வளர்த்த காயங்கள் யாரோ நகத்தை வச்சு கீறுன மாதிரி ஆழமான ஓட்டை கிட்டத்தட்ட கீறி சதைய பிக்சர் மாதிரி ஒரு ஓட்டையே இருக்குது அப்படியே தாடியில இதெல்லாம் ஒரு இதுவாயிடா நீ உள்ளவா சேமஸ் ஃபினிகன் எந்த ரேஞ்சில் இருக்கான்னு அவனுக்கு தெரியும் அவன் அவனும் நம்ம கூட இருக்கானா அவன் ரெண்டு வருஷம் மாதிரி நம்பிள இருக்கும்போது நான் பொய் சொல்றவன் டிஎஸ் சக்தியின் தலைவன் எந்திச்சு திரும்ப உயிர் பெற்று வந்தது பொய் பொய்யின்னு சொல்லிட்டு அவனோட அம்மா சொன்னாங்கன்னா நானும் அவனும் அம்மா கூட சப்போர்ட் பண்ணா நீங்க கூட சண்டைப்பட்டோன்னு ஆச்சுடா அதுக்கப்புறம் தெரிஞ்சுட்டால உன்கிட்ட சாரி கேட்டால இப்ப உனக்காக உயிரே கொடுக்க காத்திருக்கிற பெருங்கூட்டத்தில் அவனும் ஒருத்தண்டா எனக்கா உயிரே கொடுக்குறீங்களா என்னடா குழப்பிறீங்க வந்த வேலை என்னன்னு தெரியாம என்ன பேசுறாங்கன்னு யாரும் யோசிக்கலாம் சரி இங்கிருந்து ஈஸியா உள்ள தப்பிச்சு போயிடலாம்ல உள்ள தப்பிச்சு போயிடலாம் ஆனா உள்ள ஹாக்வர்ட்ஸ்க்குள்ள நீ நினைக்கிற மாதிரி சாதாரண இடம் கிடையாது ஹாக்வர்ட்ஸ் தலையிலா மாறி உள்ள சவர ஸ்னேப்ஸ் டெத் தியேட்டர்ஸ் எல்லாம் பயங்கரமா கண்காணிட்டு கண்காணிச்சுட்டு இருக்காங்க ஆனால நீ உள்ள போனாலும் உனக்கு இல்ல நான் திரும்ப திரும்ப சொல்றேன் திரும்ப திரும்ப சொல்றது இருக்கட்டும் எனக்கு உள்ள வேலை இருக்கு அங்கிள் நான் கண்டிப்பா அந்த வேலையை முடிச்சே தீர்வேன் உங்ககிட்ட பல தடவை சொல்லிட்டேன் ஹம் உள்ள என்ன இருந்தாண்டா வாழா நம்ம பாத்துக்கலாம் ஒரு கை பார்க்கலாம்டா இன்ன நினைவில் எடுத்துட்டு போறான் ஆ அங்கிள் உங்கள் கிட்டே சொல்ல மறந்துட்டேன் இந்த நான் மட்டும் போரல நான் செய்தி அனுச்சிருக்கேன் உங்கள் ரூமில் இன்னும் ரெண்டு பேர் வந்து டைரெக்டாக ஆப்ரேட் ஆவாங்க என்னோட சொல்கிறீங்க அறிவில்லை உங்களுக்கு கொடுங்க கொண்டால் பொறுத்துக்கோங்க இனிமேல் உங்கள் ரூம் டீமுக்கு டைரக்ட் லேண்டிங் போட்டு இவனை மாதிரி முட்டால் கிடையாது ஹாக்ஸ்மேட் கொடுக்கிற இறங்கியே மாட்டிக்கிறதுக்கு டைரெக்டாக ஆளுங்க இங்கே டேரெக்டாக லேண்ட் ஆவாங்க இந்த சுரங்க வழியாக வந்து எங்கள் கூட சேர்ந்துப்பாங்க சரிங்களா அதனால் கொஞ்சம் பயந்துடாதீங்க யாராவது திடீர்னு வந்தா உன்னை பற்றி எனக்கு தெரியும்டா ரெண்டு பேர்ன்னு வீங்க அப்புறம் இரநூறு பேர் இறங்குவீங்க என்னை உயிரை வாங்காமல் விட மாட்டிங்களே உங்களுக்கு ஏண்டா காப்பாற்ற உங்களுக்கு உதவி செய்ய ஏண்டா முன் வந்தோன்னு இருக்கு உங்கள் இம்சம் தாங்க முடியடா இம்சையெல்லாம் கொண்டாலும் தாங்கிக்கோங்க முதல்ல எல்லாரையும் அடித்து துறத்துறோம் அந்த ஹாகோட்ஸ்லேருந்து அதான் எங்களோட முதல் எண்ணம் அப்படின்னு சொல்லிட்டு ஹரிய அந்த சுரங்கப்பாதை வழியாக கூப்ப கூப்பிட்டு போகிறான் அந்த ஹரியானோட ஃபோட்டோ அவங்க போகிறதுக்காக விலகி நிற்கிது அவங்க அந்த சுரங்கப்பாதைகளை நுழைஞ்சதுக்கப்புறம் பழையபட இந்த ஃபோட்டோ அந்த பாதையை மூடி ஒரு அந்த ரூமில் அதே மாதிரி பழைய ஃபோட்டோ தொங்குற மாதிரி அந்த இடத்த அப்படியே அடைச்சிருச்சு வெளிலேருந்து பார்க்குற யாருக்கும் அந்த ஃபோட்டோக்கு பின்னாடி ஒரு சுரங்கப்பாதை இருக்குது ஒரு ரகசிய வழி இருக்குன்னு யாருக்கும் தெரியாது பயங்கரண்டா ஆகோட்சோடைய ஏழு ரகசிய வழிகளும் மூடணுன்னே முடிஞ்சு போச்சுன்னு நினச்சோம் நீங்க புதுசாக வழி உருவாக்கிக்கிட்டீங்களடா அப்படின்னு ஹாரி சொல்றான் அதெல்லாம் என்ன ஆமா என்னோட பிள்ளை அடிபட்டுருக்கு சேமஸ் இதோட மோசமா அடிபட்டுருக்குன்ற ஆக்வர்ட்ஸு நீ நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது அது ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப மாறிடுச்சு ஆக்வர்ட்ஸ் மாறிடுச்சா ஏண்டா பாடம் எடுக்கிறதெல்லாம் யாரு டிஃபன்ஸ் அகைன்ஸ்ட் த டார்க் ஆட்ஸ் நம்ம டெத்திட்டர் ஆமிகஸ் தான் எடுக்கிறாரு அவர் அந்த கேரோஸ் சகோதர சகோதரிகள்ல அண்ணன் பேர் ஆமிகஸ் ஆச்சே ஆமா, கொலை பண்ண வந்த பெரிய ஆளுங்கள் நான் ஒருத்தன்டா அந்த டெரஸ்ல அவனை பார்த்தேன் அவ அப்படிப்பட்ட கேவலமானவனைய ஆமா அவன் எடுக்கிறதெல்லாம் தீய சக்திகளை போராடுறதுன்னு கிடையாது எப்படி தீய சக்தியில் உபயோகிக்கணும் தான் பா பாட சொல்லி கொடுத்துட்டு இருக்கான் அது வெறும் டார்க் கார்ட்ஸ் லெசன் ஆயிடுச்சு அட பாகிகளா என்னையெல்லாம் வச்சே விளாடுறாங்கப்பா நான் வந்து அவங்களை எடுத்து பேசுறேன்னா ஆனால என்னை வச்சு பசங்களை வச்சு பழகிட்டு இருக்கான் என் மேல அந்த தடை செய்யப்பட்ட சாபங்கள் அந்த சித்திரவதப்படுத்துற சாபம் வசப்படுத்துற சாபத்தில் என் மேல ஏவி ஏவி பிராக்டிஸ் பண்ண வச்சுட்டு இருக்கிறான் அந்த ஆளு அது மட்டும் இல்லை என் மேல சாபத்தை மட்டும்தான் பயன்படுத்தலை என்ன என்ன வச்சு என் பாட்டியை மிரட்டிட்டு இருக்காங்க பாட்டியை மிரட்டுறாங்களா ஆமா யார் யாரெல்லாம் உனக்கு சப்போர்ட்டாக பேசுகிறாங்களோ அவங்கள அடக்குறதுக்காக அங்கே யூஸ் பண்ற டெக்னிக் அவங்களோட சொந்தக்காரங்களுக்கெல்லாம் லெட்டர் அனுப்புறது உன் பையன் ஒழுங்கல்ல அப்படி இல்லை இப்படி இல்லை ஒழுங்காவனை அடக்கியவை இல்லை உன் ஒட்டுமொத்த குடும்பமும் உலகத்தை விட்டு காணாம போயிடும் இது மாதிரி அவங்களுக்கு மெசேஜ் அனுப்பிட்டே இருக்கிறது ஆமா எப்பிடரா இங்கேருந்து மெசேஜ் ஆச்சு ரெண்டு பேர் வந்துட்டு ரூம்ல லேண்ட் ஆவங்கன்னு சொன்னேன் அதுவா இதப்பா அப்படின்னு நான் பாக்கெட்லேருந்து அந்த காயின் எடுக்கிறான் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நம்ம டிஏ ஆர்மியில பேசணும்ல நம்ம ஹெர்மியானி கண்டுபிடிச்ச காயின் தான் இந்த காயின் அங்ககிட்ட இருக்கு அது மூலமா பேசிதான் இப்ப மெசேஜஸ் பாஸ் ஆகுது ஆ பிரில்லியண்ட்ரா இந்த காயினை பத்தி எங்களுக்கு தெரியாது மேல்ஃபாயை தவிர யாருக்குமே தெரியாதே ஆனால் அவன் ஏதாவது கண்காணிச்சானா விடுற வடுற அவனால ஒன்றும் கிழிக்க முடியாது ம் இப்பெல்லாம் வந்து கூட சேரப்போகிறாங்க ஹாரியோட தழும்பிலே சரிய ஆரம்பிக்குது அப்போ வாழ்டமோட் அந்த இடத்துக்கு போயிட்டான்னு ஹாரிக்கு கொஞ்சமாக புரியுது தேடிக்கிட்டு இருக்கான் முதல்ல தன்னோட தாய் பாட்டனான காண்ட் அவரோட வீட்டுக்கு போகிறான்னு ஹேரிக்கு தெரிஞ்சுது அங்கே போயிட்டு இருக்கானா வழி அடக்கிட்டு நெவில் கூட பேசிட்டு இருக்கான் ஏன்னா அங்கே இருக்கிறதைக்குன்னு இங்கே இப்போ பேசுகிறத நம்ம ரொம்ப முக்கியம் படி பாதை அப்படி இறங்கி இறங்கி போயிட்டே இருக்கு இரண்டாவது இறங்கி இறங்கி போயிட்டே இருக்கு இப்போ இறங்கும் அப்புறம் கொஞ்ச நேரத்தில் ஏறும் சரி அதுக்கப்புறம் என்னாச்சு எங்கள் பாட்டி அதுக்கு மேலே லெட்டர் எப்படி பதில் தெரியுமா இவ்வளோ நாளாக எங்கள் குடும்பத்தை வேறொருக்கு வந்த கோடறி காம்பே கோல நாயேன்னு என திட்டிருந்த பாட்டி ஒரு லெட்டர் அனுப்பிச்சிருந்தாங்க இப்போ நீ எங்கள் குடும்பத்தோட வாரிசுன்னு ப்ரூவ் பண்ணிட்ட ஒன்று நினச்சி நான் ரொம்ப பெருமைப்படுறேண்டா அடினே பாட்டி பதில் எழுத அவ்வளோதான் செம்மையாக கடுப்பாட்டாங்க அந்த லெட்டரை படிச்சு இந்த சமயத்தில் உன் பாட்டி இப்படியாரா லெட்டர் எழுதணும் டம்பிள்ட் இருக்கும்போது எழுதிருந்தே அதாவது உனக்கு அப்ரிசியேஷனாவது அவரும் பண்ணியிருப்பாரு அப்புறம் நடக்குது இந்த மாதிரி மூஞ்செல்லாம் அடிதான் போடும் ம் அதுக்கப்புறம் என்னை கொலை பண்ணணுன்னே முடிவு பண்ணிட்டாங்களா அப்படியா ஆமாம் அதை எப்படியோ கண்டுபிடிச்சுதான் நான் பதுங்க ஆரம்பிச்சிட்டேன் என்னோட கூட்டத்தோட சேர்ந்து என்னோட ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து ஒரு லெட்டரில் பதுங்க ஆரம்பிச்சிட்டோம் ம் வரலை நீ பார்ப்ப நீயே பார்ப்ப அப்படியே பாதை மேலே மேலே ஏற ஆரம்பிச்சுது அங்கே வாழ்டமுட்டோட கோவம் ஆரியோட தழும்பில் கொஞ்ச நிரமாக தெரியுது அவன் எவ்வளோ நேரம் இந்த வடியை தாங்கிட்டு இங்கே நின்று பேசிகிட்ருப்பான்னு தெரியல கூலி சீக்கிரம் வாழ்டம் கோவத்துக்கு அடிமையாயி அங்கே என்ன நடக்குது தெரிய ஆரம்பிச்சுன்னு ஆரிக்கு தோணுது மேலே ஏறி ஏறி போகிறான் ஒரு கதவு அந்த கதவை தட்டி நெவில் திறக்கிறான் இத பாருங்க யார் வந்திருக்கான் மூணு பேரையும் பிடிச்சு ஒரு பெருங்கூட்டம் கட்டி பிடிக்குது டேடே இவ்வளவு வேறா எங்க இருந்து நீங்கதான் வந்தீங்க எல்லாரும் எல்லாம் பள்ளியில பார்த்தவங்க தானப்பா இன்ன ஸ்கூல்ல பழகின பல பேரு எல்லா ஜக்கரிய ஸ்மித் ஷேமஸ் பினிகன் ஒரு பெருங்கூட்டமே உள்ள டீன் தாமஸ் எல்லாம் தெரியுமே மேல் யாரும் கண்டுபிடிக்க முடியாத மாதிரி நாங்க ஒரு ட்ரிக் வச்சிருக்கோம் என்னடா ட்ரிக் உம் பல பேர் அப்பப்ப வெளில போயிட்டு வரும் ஆனா யாராவது வருவாள் உள்ளே இருப்பாரு யார் பாது உள்ள அடிக்கடி இருக்கிறது அடிக்கடி இல்லடா எப்பயுமே நான் தான் இருப்பேன் அப்படின்னு நெவீல் சொல்றான் ஓ எனக்கு சாப்பாடெல்லாம் கொண்டு வரத வேலைதான் இவங்க எல்லாம் அப்பப்ப வெளில போய் சேருது ஏன்னா தேவையான எல்லாமே கிடைக்கும் ஆனா மாய உலகத்தோட ஐந்து அடிப்படை விதிகளில் ஒண்ணு நம்மளே நம்ம மாய சக்தியால சாப்பாடை உருவாக்க முடியாதுல்ல ஆமா ஆமா ஆமா அருமையானி சொல்றா பாடத்தை பத்தி ஏதாவது சொல்ல வந்தா உடனே வாங்கிச்சிருவாளே சரி விடுவர் இது கிளாஸ் இல்லப்பா நீ உட்காரு அதனால எனக்காக அப்பப்ப வெளில போய் சாப்பாடு கொண்டு வர்றது தேவையான உதவிகள்லாம் தேவையான திங்ஸ் தேவையான ஆட்கள்லாம் சேர்த்து கொண்டு வர்றது எல்லாம் இவங்களோட வேலை இந்த ரூமுக்குள்ள நான் இருக்கும்போது என்னோட நினைப்பெல்லாம் உண்மையான் யார் யார் பிடிக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க இந்த ரூமை கண்டுபிடிச்சிடக்கூடாது அதான் என்னோட ஒரே எண்ணம் அது இந்த ரூம் பெர்ஃபெக்டா செய்தே அதனால எந்த மேல்பாய் அவன் வந்தாலும் என்ன பிடிக்க முடியாது கேரோஸ் சகோதர சகோதரிகள் யாராலே பிடிக்க முடிஞ்சது இல்ல பில்லியண்டா பில்லியன்ட் வெளில போற நாங்க எல்லாரும் நெவில் இருக்கிற இடம் நெவில் இருக்கிற இடம் வேணும் நாங்க சொல்லுவோம் அவனை பிடிச்சு நாங்க முயற்சி பண்ண நினைக்கிறது அதனால எங்களுக்கு வந்து ரூம் இல்லடா ம் சரி வா வா எப்ப நம்ம சண்டை போடலாம் சண்டை போடுறதா ம் அதுக்குதான் வந்திருக்க எல்லாரையும் ஆக வச்சல எல்லா தீய சக்திகளும் அடிச்சு விரட்டுறது தானே இப்ப வந்திருக்கோம் நம்ம இப்ப பெரும் கலவரத்தை உண்டாக்க போறோம்ல ஹாரி ஷாக்ல இருக்கான் ஏன் நெவில் இவ்வளவு நேரம் போராடிட்டு இருக்கான் ஏன் இவ்வளவு சந்தோஷப்பட்டா இவ்வளவு என்ன பேசிட்டு இருந்தான் ஹாரிக்கு இப்பதான் புரியுது அப்படி ஷாக்குல அப்படியே ஷேமஸ் பண்ணிங்கன்னு பாக்குறான் அப்படியே மூஞ்சில தோல் எல்லாம் கண்ணனும் கெடீஷ் கிழிஞ்சு கிழிஞ்சு தோங்குது டே ஏடாச்சு ஏண்டா உனக்கு இப்படி உன்னை சப்போர்ட் பண்ணி பேசினப்பா நீ அங்க பெல்லாட்டிக்ஸோட வாழ்க்கைக்குள்ள நுழைஞ்சு எல்லாத்தையும் திருடிட்டு அவங்கள்ட்ட அவங்களோட பொருள் ஒண்ணை திருடிட்டு நீ டைரெக்டா டிராகன் மேலே ஏரி பறந்தலை அந்த ஏரி பறந்த நியூஸ் பேப்பரை நியூஸை படிச்சுட்டு நான் அப்படியே சாப்பிட்டுட்டு அந்த சாப்பாடாரில் கத்தின அதுக்கு நடந்த பெரும் பரிசுதான் எனக்கு கொடுத்த பெரும் பரிசுதான் அது யாரும் உன்னை அடிச்சது உன்னை யாரும் காப்பாற்றுறதுக்கு யாரும் கேள்வி கேட்குறதே இல்லையா சரி டத்தீடஸ் அடிச்சாங்களாவே இருக்கட்டும் கேள்வி கேட்குறதா மிச்சவங்கன்னா டீச்சர்னு பேருக்கு தான் இருக்காங்க பிளிட்வேக்கு மினர்வாலாம் எல்லாம் யாரும் இப்போ கேள்வி கேட்க நிலைமையில யாரும் இல்லை யாராலையும் டெட்டி டிரஸ் ஏற்று எக்கச்சக்கமா ஆளுங்க பாதுகாப்புக்கு நிற்கிறாங்க அவங்க வேலையையும் அவங்க உயிரையும் காப்பாற்றிட்டு இருக்காங்க அவ்வளோதான் அப்பப்போ முடியும்போது எங்களுக்கு நல்லது பண்ணுவாங்க கொண்டால ஏற்று பேசாமல் இருங்கப்பா அப்படின்னு அட்வைஸ் தான் பண்ணுவாங்க அதுக்கு மேலே அவங்களால எதுவும் செய்ய முடியல அடப்பாவிகளா ஆரிக்கு வழி கூடிக்கிட்டே வருது ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்களா நான் இங்க ஒரு முக்கியமான பொருளை தேட வந்தேன் ஒரு முக்கியமான வேலையா வந்திருக்கேன் அதை முடிச்சுட்டு நான் அர்ஜெண்டா வெளில போனோம் சண்டை போட என்ன சொல்ற ஹாரி எல்லாரும் கேட்க ஆரம்பிக்கிறாங்க அப்படி இல்லடா இதுவும் நீண்ட நாள் பண்றது அவன் அழிக்கிறதுக்காதான் நாங்க பண்றோம் ஒரு முக்கியமான வேலையா வந்திருக்கேன் என்ன ஹரி சொல்ற ரூமாண்ட் தொடர்ந்து பின்பக்கமா ஒரு உருவம் வருது ஏ லூனா நீ வண்டியா கூட்டத்தோட லூனா பிடிச்சு பேசிட்டு எப்படி வந்த எங்க இருந்து வந்த என்ன உங்களோட காயின் கிடைச்சது உம் நீ எல்லாம் வருவன்னு எதிர்பார்க்கவே இல்லை உன்னோட மெசேஜ் என் மெசேஜ் இல்ல பல பேர் கணிச்சு விட்ட யார் யார் வருவாங்கன்னு பாக்கலான்னு உங்க மெசேஜ் கேட்டு வராம இருப்பேனா அது எப்படி அங்கு லூனா பேசிட்டு இருக்கும்போது ஏரியால வரிய தாங்க முள்ள கொண்டே அப்படியே குனிஞ்சு பார்க்குறான் அப்படியே அந்த காண்டோட வீட்டுக்குள்ள தன்னோட தாய் பாட்டன் வீட்டுக்குள்ள அந்த சின்ன கொகை போன்ற வீட்டுக்குள்ள போய் தன்னோட காலால அங்க இருக்கிற ஒரு முக்கியமான ஒரு கொகையில் ஒரு சின்ன இடத்த துளாவி பார்க்குறான் அங்க ஒரு முக்கியமான பாக்ஸ் இருக்கு அந்த பாக்ஸ் குள்ளதான் தன்னோட முக்கியமான ரகசிய வச்சிருந்தான் அந்த பாக்ஸ் ஓபன் பண்ணி பாக்குறான் அதுல அந்த மார்போலோட மோதிரத்தை காணும் ஹாரி முடிச்சுட்டான் அவன் ஆள மோட்டோட மனசுல மர்டரஸ் என்ன தெரியுது இவனை கொல்லாமட மாட்டேன் எனக்கு போவோம் தன்னுடைய ஒரு ஹார்டாகஸை காணும் அப்ப ஹாரி ஒரு ஹார்டாக்ஸ் மட்டும் இல்ல பல ஹார்டாக்ஸ் எடுத்திருக்கான்னு வாழ்டமோட்டுக்கு புரிஞ்சிருக்கு அங்க மாபெரும் கோவத்தோட திரும்ப வால்டமோட் கிளம்புறது ஹாரிக்கு தெரியுது அடுத்து எங்க கிளம்புறான் அந்த கேவ் மூணாவது ஹார்டக்ஸ் இருந்துதே அந்த லாக்கெட் வந்து குளத்தை நோக்கி போறானா இல்ல ஹார்டாக இல்ல ஹார்க்வேர்ட்ஸ்க்கே தேடி வரானா ஹாரிக்கு புரியல அவனோட முகம் மாறினதை பார்த்து ஹெர்மியானி ரான் எல்லாம் பாக்குறாங்க அவன் முகம் மாறின பார்த்து ஹாரிக்கு என்னன்னு தெரியுது அவங்க ரெண்டு வருக்கும் என்ன விஷயம் எதுக்காக ஹேரி முகம் அப்படி மாறிச்சுன்னு தெரியுது ஹாரி பொறுமைய அவங்கிட்ட சைகையில சொல்றான் பாத்துட்டான்னு நம்ம சண்டைப்பட தானே வந்திருக்கோம் நான் எவ்வளவு ஆர்வம் வந்திருக்கேன் என்ன சொல்றா இந்த இவரு ஏதோ தேட வந்திருக்காராம் சண்டைப்பட மாட்டாரான் நம்மளை எப்படி ஏமாத்த இருப்பாரு அப்படின்னு லூனா கிட்டே சொல்லிட்டு இருக்கான் பின்னாடி திரும்பவும் கதை தொடர்ந்து எல்லாரும் வராங்க சின்னி சார்ஜ் எல்லாம் வராங்க ஏ செய்தி கிடைச்சதுப்பா உடனே வந்துட்டோம் வந்துட்டோம் நம்ம அங்கிள் தான் ஹாப்பர் ரொம்ப கத்திட்டே இருக்காரு எவ்வளவு பேர வருவீங்க வருவீங்கன்னு அதுக்கு என்ன வந்துகிட்டே இருப்போம்ல உனக்கு சப்போர்ட் வந்துக்கிட்டே இருக்கும்ல எல்லாரையும் அடிச்சு துரத்துறோம் என்னடா சொல்றீங்க என்னடா ஃப்ரெட்டு ஓ காது அடிபட்டது இன்னும் சரியாவில்லையா அப்படின்னு இல்லாம பஸ்ட் எங்க ஹாரி ஏழு உருவமா இருந்து அந்த தன்னோட சித்தப்பா வீட்டுல இருந்து தப்பிக்கும்போது ஃப்ரெட்டுக்கு காயம் ஏற்பட்டது அந்த காயத்தை பத்தி அவனை பிடிச்சு கேட்டுட்டு இருக்கிறாங்க அப்புறம் ரான் ஹர்மியானி ஹாரி மூணு மணி கண்டுக்காம பூசா அந்தவங்க கூட பேசிட்டு இருக்கிற கேப்ல இவன் லெவல் வந்து ஹேரியை கண்டுக்காமட்டுட்டான் கொஞ்ச செகண்ட்ல அப்புறம் ரான் வந்து ஹேரி கிட்ட சொல்றான் டே இவங்களோட ஹெல்ப் நம்ம எடுத்துக்கலாம் வேடா என்ன சொல்லுவார எப்பறம் அவங்கிட்ட நிஜத்தை சொல்றது அது டம்ப்ளர் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு அது கரெக்ட் தான் நிறைய பேருக்கு தெரியக்கூடாதான் ஆனா அது நம்ம எதுக்காக என்ன தேர்றோன்னு சொல்ல ஒரு முக்கியமான பொருளை தேடுறோன்னு சொன்னால் ஹெல்ப் பண்ணுவைங்களே நீ மட்டும் எப்படி தேட முடியும் இப்போ நீ தேடுறது என்ன பொருளை தேடுறதா வந்துங்கன்னே தெரியல அந்த அவ லூனா வந்து ரேவண்டில் ஹவுஸை சேர்ந்த வந்தானே அவளுக்கு தெரியும் அதை பற்றி அவட்ட கேட்போமே ஆ கரெக்டு தானே கரெக்டு தாண்டா டே இங்கே வாங்கினா எல்லாரும் ஒரு நிமிஷம் அப்படின்னு ஹேரி கூப்பிட்றான் எல்லாரும் சுற்றி நிற்கிறாங்க ஹேரி ஆர்வமாக எது சொல்ல எனக்கு ஒரு சந்தேகம்டா முக்கியமான பொருளை தேடணும் அது தீயசக்தியின் தலைவன் அளிக்கிறதுக்காக தான் தேடுறேன் ரேவன் கிளால் இருக்கிற யாருக்காவது தெரியுமா ரேவன் கிளாவோட புனிதமான அடையாளம் இது எனக்கு தெரிஞ்சவனும் அதுக்கும் அளிக்கிறதுக்கு என்ன சம்பந்தம் ஹரி பார்வதி பட்டேல் கேட்கிறா இல்ல பார்வதி அதை கண்டுபிடிச்சாதுன்னு தெரியும் அது என்னன்னு இது தெரியாது ஹரி அப்படின்னு லூனா பேசுறா ரேவன் கிளாவோட முக்கியமான அடையாளம் த லாஸ்ட் டயட்டம் தொலைந்து போன டயட்டம் தொலைஞ்சு போன டயட்டமா தொலைஞ்ச பொருளெல்லாம் ஏண்டி உங்களோட குறியா வச்சுக்கிறீங்க அடையாள குறியா வச்சுக்கிறீங்க தொலைஞ்சதெல்லாம் வச்சு ஒரு அடையாளமா அதை வச்சு நான் என்ன பண்ணுவேன் அப்படி இல்ல ஹாரி அது எங்க பவுண்டர் ரேவன்கிளா அம்மையாரே வச்சிருந்தாங்க ஓ அவங்க ரொம்ப ரொம்ப பணக்கார பெண்மணி அவங்களுக்கு வழி வந்த சொத்து ஆமா டயட்டம்னா என்ன எனக்கு புரியலையே ஒரு புது பேரா இருக்குதா புது புதுசா கண்டுபிடிக்கிறீங்க ரேவின் கார்த்த தன்னோட தலையில வைர வயிறுரியங்களால செய்யப்பட்ட ஒரு கிரௌன் வச்சிருப்பா அந்த கிரௌனுக்கு தான்னு பேரு பயங்கர அழகா இருக்கும் நீதான் எங்க வீட்டுக்கு இப்ப கொண்டாள் முடி வந்து எங்க அப்பா கூட பேசும்போது எங்க அப்பா கூட இப்ப மாட்டிக்கிட்டு ஜெயில இருக்காரு நீ செஞ்ச வேலையில நான் செஞ்ச வேலையில உங்க அப்பா செஞ்ச வேலையில நான் உள்ள போயிருப்பேன் டி செத்தே போயிருப்பேன் சரி சரி அங்க ஒரு சிலை இருந்ததுல அங்க அந்த ரேவன் கிளாவோட சிலையில மேல இருந்துச்சு அந்த வடிவம் அதே மாதிரி ஒரு வடிவம் கிரவுன் வரிவிட்டுல எங்க அப்பா புதுசா ஒரு வயிற வயிறுத்தால ஒரு புது கிரவுனை உருவாக்கி வச்சிருந்தாரு அது நீ பாக்கலையா ஓ அது மாதிரி இருக்குமா ஹாரிக் அதை எங்கேயோ பார்த்த மாதிரியே தோணுது எங்க பார்த்தேன் சரி டி தொலைஞ்சு சொல்றீங்க எப்ப தொலைஞ்சது ஒரு பத்து பதினஞ்சு வருஷம் இருக்கும் அப்படி நினைச்சிட்டு அது ஆயிரக்கணக்கான வருஷம் ஆச்சுப்பா ரேவன் கிளா உயிரோடு காலத்திலேயே இதெல்லாம் ஆயிரக்கணக்கான வருஷத்துக்கு முன்னாடி இருக்கும் போது உருவாக்கப்பட்டதாச்சே நாலு பேர உருவாக்கப்பட்டது அவ காலத்திலே அவளே அதை தொலைஞ்சிட்டு சலந்து தொலைஞ்சிச்சுன்னு புலம்பிட்டு இருந்தா இருந்தாலும் அதை நாங்க இன்னும் அடையாள குறியா வச்சு போற்றி பூச்சிட்டு இருக்கோம்ல ஆயிரக்கணக்கான வருஷத்துக்கு முன்னாடி தொலைஞ்ச ஒரு பொருளுக்குள்ளையா அவனோட துண்டாத்மா இருக்கும் அப்படின்னு ஹேரி யோசிக்கிறான் வாழ்டம் மோட் இன்னொரு பக்கம் அவன் கிளம்பி வரது தெரியுது சரி சரி சரி எனக்கு நேரம் இல்ல எனக்கு அந்த கிரௌன் எப்படி இருக்குன்னு பார்த்தே அவனுமே ஹேரிக்கு வர வழி சரி ஆயிரம் வருஷத்து முன்னாடி தொலைஞ்சாலும் இருந்தாலும் சரி இவங்க ஒருவேளை இங்க எங்கேயாவது கூட இருக்கலாம் அந்த தொலைஞ்சு போன கிரவுன் எப்படியா கண்டுபிடிச்சே ஆகணும் அந்த டயட்டம் இப்ப ரெவின் கிளோட ரூம்க்கே வந்தேன்னா பார்க்கலாம் எங்களோட காமன் ரூம்ல தான் ரெவின் கிளோட சிலை இருக்கே அவன் அதே மாதிரி ஒரு கிரவுன் இருக்கு அதே மாதிரி ஒரு கிரீடம் செய்யப்பட்ட அவ தலையில இப்ப கூட போட்டிருக்கோம் அதை வந்து நீங்க கூட பாக்கல சரி சரி சரி நான் இப்ப உடனே பார்த்தேனும் நேரம் ரொம்ப கம்மியா இருக்கு சீக்கிரம் சீக்கிரம் கண்டுபிடிச்சே ஆகணும் தொலைஞ்சு போன கிரீடத்தை எப்படி கண்டுபிடிக்க போற பார்க்கலாம் பார்க்கலாம் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அதை கண்டுபிடிச்சே ஆனும் ஹாரிக்கு என்ன தந்தாலும் மனசு ஆள் மனசில் சொல்லிக்கிட்டே இருக்கு அந்த கிரீடம் இங்கே எங்கேயா தான் இருந்தே ஆனும் ஆயிரக்கணக்கான வருஷத்துக்கு முன்னாடி தொலைஞ்சிருந்தாலும் இவங்களுக்கு தெரியாம அந்த கிரீடம் இங்க எங்கேயே இருந்திருக்கு கண்டுபிடிச்சே ஆகணும் டே இந்த ரூம்லேருந்து எப்பரா வெளில போறது இந்த ரூம்லருந்து ஈஸியா வெளில போயிடலாம் கதவை தொடர்ந்து ஆனா அது எந்த ஃப்ளோரில் ஒன்று விடுவதுன்னு தெரியாது யாரா சொல்றேன் நிவில் ஏன் இப்படி சொல்றீங்க குழப்பிறீங்களேடா கண்டுபிடிக்காம இருக்க முடியும் போயிட்டு போயிட்டு வரணும் அவங்க கண்ணுல பழாத மாதிரி தன்னோட கதவை அப்பப்ப இடத்த மாத்தி மாத்தி வச்சுக்கோ அடப்பா அதனால மாயப்பூர்வை எடுத்து வச்சுக்கோ அப்ப நிறைவேற வர முடியாது இருக்கட்டும் உனக்கு ரேவன் கிளா ரூம்க்கு தானே போகணும் அங்க இவா ஒண்ண கூட்டிட்டு போவா அப்படின்னு லூனா கட்டுறாங்க ஹம் லூனா நீ விட்டுவா போய் நான் என்னன்னு பாத்துறேன் அப்படின்னு ஹேரி சொல்றான் அங்க ரெண்டு பேர் அந்த ரூம் விட்டு வெளியே போறாங்க என்னடி ஏதோ ஒரு ஃப்ளோர்ல இந்த கதை திறந்துச்சு அப்படின்னு ஹாரி பாக்குறான் சரி சரி இங்கிருந்து பக்கத்துல தான் அறைய வேண்டாவா அப்படின்னு மாயப்பூரையை போத்திட்டு அந்த ஹாக்வர்ட் ஸ்கூல நடந்து போறாங்க ரூமை திறந்து ஹாக்வர்ட் ஸ்கூல்ல முந்திலாம் இந்த காரிடரில் எவ்வளோ சந்தோஷமாக நடந்திருக்கான அறிக்கை ஞாபகம் வருது இப்போ எவன் எப்போ வந்து நம்மளை இடிச்சுட்டு பயமாவே இருக்கு சுற்றி சுற்றி அந்த மாயப்பூர்வைக்குள்ள சுற்றி யாரும் வராமல் யார்கிட்டையும் இடி வாங்காமல் பார்த்து பார்த்து நடக்கிறான் ஸ்கூலோட வாட்ச்மேன் கீப்பர் ஃபீல்ஸ் அங்கங்கே ஓடிட்டு இருக்கிறாரு அங்கங்கே டெட்டி டர்ஸ் பெட்ரோல் பண்ணிட்டு இருக்கிறது பெட்ரோல் பண்ணிட்டு இருக்கிறது அப்படியே தெரியுது சாக்கிரதையை யாரு கண்ணையும் ரேவண்ட்லோட ரூம்க்கு நேர போய் கதவை போய் தட்டுறான் அங்க கதவை திறக்கிற ஒரு திருக்கி துறக்கிற ஒரு இருந்து ஒரு வாய்ஸ் வருது முதலில் என்ன வந்தது பீனிக்ஸ் பறவை வந்ததா நெருப்பு வந்ததா என்னடி இதெல்லாம் ஒரு கேள்வியா இதெல்லாம் ஈஸியாரி நீ எங்க கூட இருந்த அறிவாளியா இருந்திருப்ப கிரைபடர் கூட இருந்திருந்து நீ ரொம்ப அந்த டீம்ல இருந்து ரொம்ப முட்டாளா இருக்கிற நான் பதில் சொல்றேன் பாரு வட்டத்துக்கு ஏதையா தொடக்கமும் முடிவும் ஒரு பதில் தெரியலன்னா அதுக்கு ஏதாவது குழப்பமா ஏதாவது சொல்லி விட்டுறது இதான் உங்களுக்கு அறிவுன்னு சொல்லிக்கிறீங்களா இதை பார் கதவு தந்துச்சு பாரு சொல்லிட்டு கதவு திறக்குது என்னவோ போங்கடி அறிவுன்ற பேர்ல ஏதாவது குழப்பி குழப்பி தத்துவம் பேசுறது ஏதாவது குழப்பி விட்டுறீங்க அது ஒரு கேள்வி கேட்டா பதிலுக்கு நீ ஒண்ணு குழப்பி விடுறது உனக்கு புரியாது உள்ளவா அப்படின்னு லூனா கூட்டிகிட்டு போறா உள்ள போனே ரூம் பயங்கரமா அழகா ஜெகஜோதியா இருக்கு லூனோட அப்பா வீட்டை பார்த்த மாதிரியே பயங்கரமா சூப்பராக சர்க்குலர் சைஸ்ல சூப்பராக இருக்கு ரூம் வட்ட வடிவ அந்த காமன் ரூம் மேலே சீலிங் பயங்கர ஹைட்டா இருக்கு அங்க அப்படியே ஜல்லி ஜொல்லின்னு ஜொலிக்கிற ஜொல்லி ஜொல்லின்னு ஜொலிக்கிற ரேவன் கிளாவோட சிலையை பார்க்குறான் பயங்கரமா நான் அழகான பெண்மணி சூப்பர் பா வந்த வேலையை பாரு எவ்வளவு சிலையா இருந்தா கூட அவளை விடுறது இல்ல ஹாரி எப்படியே ரேவெண்ட்லோட சிலை மேல எப்படி ஏறி பாக்குறான் தலைக்கு மேல அதே மாதிரி ஒரு கிரீடம் மாதிரி வடிவம் செய்யப்பட்டிருக்கு அந்த கிரீடத்து மேல எழுதியிருக்குது எல்லையற்ற அறிவே மனித உலகின் மாபெரும் புதையல் எல்லையற்ற ஒரு குரல் கேக்குது அப்படியே மேல ஏறின சிலை இருந்தான் தங்கச்சி தன்னோட லெப்ட் கையில இருக்கிற ஸ்லீவ் மடிச்சு தூக்கி தன்னோட திட்டரோட அந்த அடையாளத்தை தொட்டுட்டா பயங்கரமா தழும் பெரியது வாழ்ந்த செய்தி அணிச்சிட்டா முடிஞ்சு போச்சு நான் இங்க வந்துட்டு என்ன செய்தி அணிச்சுட்டா வாழ்மோட் மனசுல என்ன நினைக்கிறான்னு கோபத்துல வாழ்டுமோட்டோட கோவத்துல அறிக்க சரியா நான் எதிர்பார்த்த இடத்துக்கே வந்துட்டான் எப்படி அவனுக்கெல்லாம் தெரியுது நீ வாழ்மோட்டுக்கு பயங்கரமா கோவம் வருது அந்த செய்தி கேட்டு அவனுக்கு பயங்கரமா கோவம் கொழுந்து விட்டான் அவன் மனசுல எரியுது தொடரும்